அவர்களே எங்களில் ஒருவர் சகோதரனை அல்லது சிந்திக்கிறார் அவருக்கு அவர் தலை குனியலாமா என்று ஒருவர் கேட்டார் கூடாது என்று பதில் கூறினார்கள் அவரை கட்டி அணைத்து அவரை முத்தமிடலாமா என்று கேட்டார் கூடாது என நபி அவர்கள் கூறினார்கள் அவரின் கையை பிடித்து முசாஃபா செய்யலாமா என்று கேட்டார்கள் செய்யலாம் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஏழு இரண்டு இது ஹசன் என திருமதியமாம் கூறுகிறார்கள்